வணக்கம் நட்டணையின் எண்பத்தி ஓராவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில நாம பேசி தெரிஞ்சுக்க போற அஞ்சல் தலை இந்தியாவின் கவிக்குயில் அதாவது நைட்டிங் கேல் ஆப் இந்தியா என்று அழைக்கப்படுகிற சரோஜினி நாயுடு அவர்களை பத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் ஹைதராபாத்தில் பிறந்த சரோஜினி அவர்கள் செல்வ செழிப்பான குடும்பத்துல எட்டு குழந்தைகள்ல மூத்தவர் ஆவார் கல்வியாளரான அவரோட தந்தையை காட்டிலும் தாயிடம் அவருக்கு மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருந்ததால சரோஜினி அவர்களுக்கு தாய் எழுதுற பெங்காலி கவிதைகள் மேல ஆர்வம் கொண்டிருந்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ரிக்குலேஷன் தேர்ச்சி பெற்ற அவர் ஆயிரத்தி வருடம் ஹைதராபாத் நிசாம் அறக்கட்டளை மூலமாக லண்டனுக்கு போய் அங்கே கிங்ஸ் காலேஜிலேயும் அப்புறம் கேம்பிரிட்ஜ் கல்லூரியிலையும் மேற்படிப்பு படித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் இங்கிலாந்தில் படிப்பை இந்தியா திரும்பின பிறகு அவங்களுக்கு சென்னையில் திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஆங்கிலேயர்கள் வங்காள பிரிவினை செய்தபோது சரோஜினி அவர்கள் அதை வந்து எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற தொடங்கினாங்க பல சுதந்திர போராட்டத் தலைவர்களோட அறிமுகமும் அவருக்கு கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலருந்து ஆயிரத்தி வரைக்கும் தன்னோட பல்வேறு மேடை பேச்சுகள் மூலமாக இளைஞர்களிட்ட வெகுவாக பாராட்டப்பட்டார் சரோஜினி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அவங்க எழுதின த புரோக்கன் விங் என்ற கவிதை தொகுப்பு மிக பிரபலமாச்சு சரோஜினி அவர்கள் எழுதின த கோல்டன் த்ரெஷோல்ட் அப்படிங்கிற கவிதைய கோபால் கிருஷ்ண கோகலே அவர்கள் வெகுவா வெகுவாக பாராட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் கான்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரோஜினி அவர்கள் வெள்ளையினை வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் வெகு நாட்கள் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார் சரோஜினி அவர்கள் சிறைகளில் இருக்கும்போது காந்தியோட மிகுந்த நட்பும் அவங்களுக்கு கிடைச்சது காந்திஜி அவர்கள் சரோஜினியை செல்லமாக மிக்கி மவுசுன்னு கூட அழைக்கிறதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இன்னைக்கு நாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற யுனைடெட் ப்ராவின்ஸின் முதல் பெண் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரோஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் ரெண்டாம் தேதி சரோஜினி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் அவர் பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தார்னு தான் சொல்லணும் அவரோட நினைவாக கொல்கத்தாவில் சரோஜினி நாயுடு காலேஜ் ஆஃப் விமென் லக்னோவில் சரோஜினி நாயுடு மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாதில் சரோஜினி தேவி ஐ ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போன்ற கல்வி நிறுவனங்கள் தொடங்கினாங்க கவிதை எழுதுறதுல மிகுந்த ஈடுபாடு இருந்ததால் அவங்களுக்கு நைட்டிங் கேல் ஆஃப் இந்தியாங்கிற பட்டமும் கிடைச்சது லண்டன் பல்கலைக்கழகத்தோட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் உலக அளவில் மிகச்சிறந்த பெண்மணிகள் பட்டியலில் சரோஜினி நாயுடு அவர்கள் இடம்பெற்றது சரோஜினிங்கிற இந்திய கவிக்குயிலுக்கு கிடைச்ச அங்கீகாரம்தான் சரோஜினி அவர்களோட எண்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் பிப்ரவரி பதிமூனாம் தேதி பதினைந்து பைசா மதிப்புள்ள நினைவு அஞ்சல் தலை ஒன்ன வெளியிட்டு நைட்டிங் கேள் ஆஃப் இந்தியாவை பெருமைப்படுத்தினாங்க மேலும் வரும் வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்துல வேறொரு அஞ்சல் தலை பத்தின தகவலை பேசி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்